ما يقول الله تعالى عز وجل من قائل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم احسبنا نؤمن و هم لا يظنون ولقد فتن الذين من قبلهم فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين صدق الله العظيم فارضوان بين الارض واهي وترباه ت அவர் அடங்கான வசதி படைத்து பரிபாலிக்கூடிய ஏகவல்லோக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாவதாக அவன் தனித்தவன் நினைத்துணையற்றவன் வணக்கத்துக்குரிய நாய் என்று நான் சாட்சி கூறுகிறேன் மேலும் அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் சுழ்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக வந்து எம் பெருமான முகமது முஸ்தபாஹ் அலைவர்கள் சொன்ன மொழி சென்ற வழி நடந்தாக்கள் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சகோதரர்களே ஜலானோகிற வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எடுத்து நடக்கும் பணியிருக்கின்றனோ அந்த விடயங்களை எம்மால் முடிந்தாலும் எடுத்து நடப்பதோடு இந்த விடயங்களை விட்டு தமிழ் நடக்கும் பணிக்கு ஒரு இருக்கின்றதாக தமிழ்ந்து நடக்கும் பணி முதற்கான செங்கானவர்களே சம காலத்துல பேசப்படக்கூடிய விடயங்களை பற்றி எல்லா முஸ்லிங்கள உள்ளங்கள்லையும் ஆடித்தனமாக பதியப்பட்டிருக்கிறத பற்றி நாம் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறோம் கண்ணியமான சகோதரிகளை இதை பற்றி உண்டான தெளிவுகள் எல்லா புறத்திலும் முஸ்லிம்களுக்கு கிடைக்க கொண்டிருக்கிறது எனவே அதை சம்பந்தப்படுத்தி ஒவ்வொரு புத்துவாக்களும் அமைய பெறணும் என்பதுதான் தற்காலத்தில் அகில இளைஞர் ஜெமியத்துள்ள வேண்டுகோளாக சகோதரிகளை ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு மதுவான ஸ்தலங்கள் விபச்சாரத்துக்குரிய ஸ்தலங்கள் உலகளாவிய ரீதியில் இவைகளுக்கு எதிர்ப்புகள் பலமா இருக்குது விவச்சாரம் உலகத்திலிருந்து ஒழிக்கப்படணும் என்று சொல்லி ஒரு பெரும் கூட்டம் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க சட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தப்பட்டு சில நிலைமைகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள் இவைகள் எல்லாம் அநியாயங்கள் அனாச்சாரங்கள் நாம் பார்க்கிறோம் இந்த சிகரெட் என்று சொல்லக்கூடியது சரியத்துடைய பார்வையில சுத்தமாக அறவாக்கப்பட்ட ஒரு விடயம் எனவே இதுக்குண்டான ஏராளமாக இருக்கிறது எதிர்ப்புகள் நாங்க காண இல்லை கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே இவ்வளவு அநியாயங்கள் பலமாக உலகத்தில் நடைபெறும் பொழுது கணியமான சகோதரர்களை யாருக்கும் அணியானம் செய்யாத மார்க்க நலனை மாத்திரம் உலகத்துக்கு நடக்கூடிய மார்க்கம் சமூகத்துக்கு அந்நிய சமூகத்தவர்களுக்கு அனைவர்களுக்கும் நலனை விரும்பக்கூடிய இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்க விளங்கப்படுத்துறதுக்கு நாம் யாரும் பின்வாங்க கூடாது ஏன் பின்னாங்க வேண்டும் இந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களை உண்மையை பேச பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாம் உண்மையில் இருக்கிறோம் நாம் சரியான பாதையில் இருக்கிறோம் நாம் மக்களுக்கு நலனை செய்யும் நோக்கில் இருக்கிறோம் நாம் ஏன் ஒழிக்க வேண்டும் நாம் ஏன் பின்வாங்க வேண்டும் நாம் ஏன் பயப்பட வேண்டும் எனவே முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஏது நடக்குமோ என்ன நடக்குமோ என்ற இந்த பயமான எச்சரிக்கையான இந்த போங்குகளை நிப்பாட்ட வேண்டும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளை விட்டிட வேண்டும் அல் குரான் எங்களுக்கு ஆர்தாயிருக்கிறது அவசியம் அல் குரான் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டீங்க நீங்கள் உண்மையான மார்க்கத்தில் இருந்த பொழுதும் உங்களை குறை கூறக்கூடிய மக்கள் உலகத்தில் உருவாகுவார்கள் நீங்க செய்யறது நேர்மையான நியாயமான வேலையா இருந்தாலும் நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யாவிட்டாலும் உங்களை குறை கூறக்கூடிய மக்கள் உலகத்தில் உருவாகுவார்கள் கண்ணியமான சகோதரிகளே பிரியாறு அல்லா சுபா அல் குரல்ல தெளிவாக எப்படி விளங்கப்படுத்துறான் நீங்க நல்லா நலனாக வாழ வைக்கிறதுக்கு அல்லாவுடைய உதவியினால ஆனால் இதை அந்நியவர்கள் விரும்ப மாட்டார்கள் மாயோ சொல்லில் கிதாபி முஷ்டின் நிராகரித்தவர்கள் இதை ஒரு பொழுதும் விரும்ப மாட்டார்கள் நீங்க நல்ல வாழ்றது அவர்களுக்கு எப்பொழுதும் குடிக்க மாட்டிச்சு முதலாவது பதிய வச்சு கொள்ளு முஸ்லிங்களுடைய பொருளாதார அடிப்படையில மார்க் அடிப்படையில பக்தீரிய அடிப்படையில மார்க்கத்தை பின்பற்ற ரீதியில முன்னேறது சில மக்கள் தாங்கிக்கொள்ள மாட்டாங்க எனவே இதை பார்த்து நாங்க யாரும் தேவையில்லை பின்வாங்க தேவையில்டங்கு அதிகமாக நாம் மார்க்கத்தில் பலமாக வேண்டும் நாம் பின்பற்ற உறுதியாக வேண்டும் நாம் செய்யும் செயல்பாடுகளை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதைத்தான் எதிர்பார்க்கிறான் ஏன் இந்த நடத்தை அவர்கள் உருவாக்குறார்கள் என்ன உங்களோட முன்னேற்றங்கள் அவர்களால் சகிக்க முடியாது என்ன காரணம் என்று சொல்லி நீங்க நல்ல வழியில் இருந்து நீங்களும் கெட்ட வழிக்கு போக வேண்டுமே நீங்க இந்த மார்க்கத்தை விட்டு பிரிய வேண்டுமே இந்த மார்க்கத்தை பின்பற்ற நிப்பாற்ற வேண்டுமே என்று அவர்கள் ஆசைவிப்பார்கள் அவர்கள் விரும்புவார்கள் என்னத்தினால தெரியுமா தெளிவாக சில விஷயங்களை எடுத்துரைக்கப்பட்டதற்கு பின்னாலையும் ஏற்க மறுக்கிறார்கள் என்றால் குடிவாதமாக இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் தெரியுமா அவர்கள் கொண்டு வந்த வாதங்கள் அனைத்தும் பிழையானது என்று தெரிந்தும் ஏன் அவர்கள் அதை விடாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அசதம் அன்பு சிஹிப் அவர்களிடத்தில் வளர்ச்சி வாழ்றது பின்பற்றது அவர்களுக்கு பிடித்துக் கொள்வதில்லை எனவே அவர்களுடைய புறாமையினால நாம் எங்க மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கிறதா அவர்கள் நாம் பின்பற்றுவதை விரும்பாததனால அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாறுறதா கொடுத்து மார்க்கத்தை விட்டுக்ஸ்லீம் அப்படி இருக்க மாட்டான் தான் பின்பற்றும் மார்க்கத்தை தான் விரும்பக்கூடிய இந்த யாருக்கான வேண்டிய முட்டுக் கொடுக்க கூடியவனாக ஒரு மோமீன் இருக்க மாட்டான் அப்படி விட்டுக் கொடுப்பவன் ஒரு மோமீனாகவும் இருக்க மாட்டான் கணியமான சகோதரே யாருடைய போங்குக்காக வேண்டிய பேச்சுக்காக வேண்டிய முயற்சிக்காக வேண்டிய நாம் மாற வேண்டிய அவசியம் கிடையாது நானூறு வருஷங்களுக்கு முன்னால் இருந்து இந்த புறாமை இருந்து வந்து கொண்டிருக்குது குஸ்திங்களுடைய வளர்ச்சி குஸ்திங்களுடைய நலவுகளை கண்டு புறாமை பட்டவர்கள் இந்த சமுதாயம் மட்டுமல்ல அவசியம் இல்லை நாம் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டிய அவசியமும் ஈவான் அமலின் மூலமாக நாம் எங்க போகவே சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் கண்ணியமான சகோதரர்களை அல்ல அழப்பாக வான்சுசிக்கும் அவளுக்கு பல சோதனைகளை பொருளாதார ரீதியில வேதம் தெரிந்தும் முற்றுகீன மக்கள் தெரிந்தும் நிராகரிப்பவர்கள் தெரிந்தும் இணை வைப்பவர்கள் தெரிந்தும் உங்களுக்கு என்ன செய்திகள் வரும் தெரியுமா அதான் தீரோ பல உங்களோட காதுகளால் கேட்க முடியாது நீங்க செய்யான குற்றாட்டுக்களை உங்களிட மேல சாட்டுவார்கள் உண்மையில குற்றவாளிகள் அல்ல என்று நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கினோம் நாம் நிரபராதிகள் நாம் சமூகத்தில் அநியாகி செய்தவர்கள் அல்ல என்னுடைய நாட்டுக்கு அணியாகி செய்தவர்கள் அல்ல நாம் நாட்டுக்கு அன்புடையவர்கள் நாட்டுக்கு நேசமுடையவர்கள் ாலும்ல குற்றாட்டுகள்ரோகிகள் என்ற குற்றச்சாட்டுகள் தீவிரவாதிகள் என்ற குற்றச்சாட்டுகள் இரவராதிகளாக கூட எங்களுக்கு சொல்லப்படும் பொழுது எங்கள் உள்ளங்கள் எவ்வளவு வேதனை அடையும் இதை எல்லாம் சொல்லித்தான் உங்களுடைய உள்ளத்துக்கு வேதனை அடைகிற அளவுக்கு சில பயங்கரமான சில குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு காட்டுவார்கள் அல்ல அலகுரான பின்னால விளங்கப்படுத்துறான் என்ன நலவு நடந்தாவது பாப்போம் கனியமான சகோதரர்களே இல்லாத மட்டத்துல சில கட்டங்கள்ல அகில இடங்க சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் இனிமேல் அப்படியாக நடவடிக்கைகளுக்கு போக மாட்டார்கள் பலத்த அடிகள் படும் பொழுது பொறுமையோடு நீங்க அவர் அல்லாத பயத்தை கூட்டிக்கோங்க கூட்டிக்கோங்க நீங்க ஏற்கனவே செஞ்ச அமலுக்கு காட்டிலும் அவர் அமலை அதிகமாக்கோங்க அதுதான் பைன்க்கு மின் பலமான காரியம் இந்த குரானாயத்தை யாராலும் மறுக்க முடியாது இந்த குரானாயிருந்த இந்த ரெண்டு காரியங்கள் தான் எல்லா காரியத்திலேயும் அடிப்படை காரியம் என்று அல்லாஹ் குரான் சொல்லிட்டார் எனவே நாம் செய்ய வேண்டியது அனைவருமாக சேர்ந்து எங்களை ஒவ்வொருத்தரும் கையாள வேண்டும் அதே போலியே ஹசரத் அகமது முன் ஹம்பல் ரஹ் அவர்கள் தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க அல்லாஹ் எந்த அளவுக்கு அல் குரான்ல இந்த உண்மத்தோட இறக்கப்பட்டிருக்கிறான் என்றால் இந்த அல் குரானின் மூலம் தொண்ணூறு இடங்களுக்கு மேற்பட்ட இடங்கள்ல பொறுமைய பத்தி அல்லா பேசுறா பல தடவை உபதேசம் பல நேரங்கள்ல சொல்லுவார் அதே போல் அல்லா அல் குரானே தொடக்கத்தில் இருந்து முடியும் வரைக்கும் உள்ள பல இடங்கள்ல கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த மனித சமுதாயத்தோட இந்த முஸ்லிம்களோட அல்ல அன்பு வைத்ததுனால பொறுத்துவங்களுக்கு எல்ல எண்டு ஒன்று பொறுமைக்கு கிடையாது உங்களுக்கு ஏன் பொறுத்து போக வேண்டும் என்று அல்லாஹு அல் குரானின் மூலமா எங்களுக்கு தெளிவுபடுத்துறான் சகோதரிகளை பெரியார்களே நான் இப்ப ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த பிரச்சனைகள் யாரின் மூலமாக வருவது மூலமாக வருவது ஈமான் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து இந்த மக்கள் பிரச்சனை படுத்தினது சகோதரர்களே பெரியார்களே நபியா அனுப்பப்பட்டதிலிருந்து உருவாக்கப்பட்டது உண்மை தெரியும் உண்மை தெரியாமல் உண்மை தெரியாமல் உண்மை தெரியாமல் அவர்களை விட்டுக் கொடுக்க முடியாததுனால சில பிரச்சனைகள் உருவாக்கினார்கள் உண்மை இந்த பக்கம் இருந்தாலும் அவர்களுடைய பக்கத்துக்கு அவர்கள் பல சாட்டுகளை செல்லிக்கொண்டிருந்தார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே நாம் அதிகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரியானதை செய்வதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருத்தரும் பல கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்றால் நாம் ஏன் பெயர் வேண்டும் தைரியப்படுவோம் கண்ணியமான சகோதரர்களே அல்லா குரான் கேட்கிறார் இரண்டாவது விஷயம் என்ன என்றால் உங்களே நாம் உலகத்துல சோதிக்காமடுவோம் என்று நீங்க அல்லாவை நான் ஈமான் கொண்டுட்டேன் நபியை நான் சொன்னால் உலகத்துல வாழ்ந்து மறதிக்கதாது யாருக்கும் சொல்ல முடியாது என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அப்படியா வந்து ஒருத்தர் சொல்லுவார் என்றால் அவருக்கு அடுத்த நிமிஷம் மௌத்து வரப்போகுது எனக்கு எந்தோழியும் இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டமும் வரிசாலியான மனிதன் ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காம பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வைக்காம அவர்களை நாங்கள் சுடுவோம் நீங்க நினைக்கிறீங்களா உலகது அல்லாவுடைய வல்லமையை சொல்ல பேசி அல்லாவை அல்லாவா ஏற்றுக்கொள்ளி ரப்பா ஏற்றுக்கொள்ள சொல்ல பேசி இரண்டாக கிணிக்கப்பட்டார்கள் இரும்பு சீப்பால் வாரப்பட்டார்கள் நெருப்பு வைத்து கொசிக்கப்பட்டார்கள் பல தொந்தரவுல ஆளாக்கப்பட்டார்கள் அல்புரான் எத்தனையோ சம்பவங்கள் தெளிவான சகோதரர்களே ஒரு சமுதாயமே நெருப்பு பயப்பட வேண்டும் நாம் ஏன் பின்வாங்க வேண்டும் தெளிவான சகோதரர்கள் அல்புரா எங்களுக்கு தெளிவாக ஆதாரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஈமான் கொண்டதுக்கு பின்னால எத்தனையோ பேர் நாம் சோதிச்சோம் பல அடிப்படையில் சோதிச்சோம் பல இன்னல்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள் அதுக்கு பின்னாலே மல்லா காலா இன்னொரு ஆயிரத்துல கேட்கிறான் நீங்க சொருக்கத்துக்கு லேசாக போயிடும் என்று நினைக்கிறீங்களா கண்ணியமான சகோதரங்களே இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உபதேசங்கள் ஆறுதல்கள் இலேசாக போக முடியாது அவைகளை வெற்றி பெறும் கால் எடுத்து கேளுமெண்டால் குரான் அல்ல சுகத்துறான் என்ன சகோதரர்களே பிரியாணிகளை சொல்லலாம் அதை தான் சகாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க அவனோட வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு போதும் இந்த பிரச்சனை அடைகிறதுக்கு எது பாரு என்ன காதலர்கள் சொல்றார்கள் பிரச்சனையே இங்கு தான் இருக்குது கூட இடம் கொடுக்கல சாபாக்கள் யாரும் அதை அழிக்க மறுக்கிறாங்க நீங்க எழுதின இடத்தை காட்டுங்க எனக்கு நினைக்கிறேன் அவன் தான் எழுதுறாங்க உதைவியாவோட உடன்படிக்கைதான் இதுல விட்டு கொடுத்ததுதான் இதுல பொறுமையோடு இருந்ததுதான் ஒரு நாட்டை மக்காவே அல்ல சுதாணுவத்தால எந்த உயிர் சேதமும் இல்லாமல் கட்ட விட்டுக் கொடுக்க நினைக்காதுதான் சொல்றது இஸ்லாமியர்களுக்கு அடிப்படையான சில படிப்படையான சில சம்பவங்களை முண்டால வைச்சிருக்கிறது சில விடயங்களை விட்டு கொடுப்போம் கண்ணியமான சகோதரே பெரியார்களே அதை விட்டு கொடுக்கமே ஆண் பலத்துக்கோ ஆயுத பலத்துக்கோ புத்தி பலத்துக்கோ தள்ளி பலத்துக்கோ அல்லாவோட உதவி வரலீரத்துக்கு பின்னால கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே இணைவுக்கு பின்னால பின்னால எங்களால் ஏழாதுக்கு பின்னால அல்லாவோட உதவி வந்ததுதான் நிறைய கான்றோம் யுத்தங்கள்லயோ நாம் கண்டதெல்லாம் உதவி கிடைத்ததெல்லாம் என்று ஒன்று அவங்க ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால நாம் யாரும் நல்ல விளங்கி போங்க மனசில் எடுத்துடக் கூடாது எங்கள்கிட்ட பட்டதாரிகள் இருக்கிறார்கள் எங்கள்ட்ட அறிவாளிகள் இருக்கிறார்கள் எங்களிடத்துல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட பணம் இருக்குது என்று சொல்லி நினைச்சு இந்த அதிகாரங்களை வைத்து எங்களுக்கு வெற்றி அடையணும் என்று ஆரம்பத்தில் தோல்வியோ ஏனென்றால் அவங்களுக்கு நாம் பெரியவர்கள் எங்களுக்கு எல்லாம் நினைக்கிது எங்களுக்கு என்ன கொறை என்று எல்லாம் நினைச்சதுனால சகோதரர்கள் தோல்வி வந்துச்சார் நாம் யாருக்கும் உதவாதவர்கள் எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது யா இல்ல என்று சொன்னதுக்கு பின்னால்தான் நல்லாவோட உதவி வச்சு எனக்கு ஒவ்வொருத்தருட உள்ளத்திலேயே நாம் பலகீனமானவர்கள் என்று சொல்லி என்ன தெரிஞ்சுக்கோங்க எங்களால முடியா உன்னுடைய உதவி வராமல் இந்த எண்ணத்தை எடுத்துக்கோங்க எங்களுக்கு பொறுமையா படிச்சு தண்டி எப்படி தெரியுமா சல்லல்லா கைபருடைய யுத்தத்துல கிடைச்ச கனியமத்துக்களை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் வந்து சல்லா வலே சலம் புடிச்சு கேட்கணும் நீட்டிதமாக நடக்க போற சாஹு மூசாஹு ஊதிய இதை விடவும் அவர் நிறைய சோதிக்கப்பட்டார்கள் இந்த விஷயத்தை எழுதினாங்க தெளிவாக எழுதிக்கிறாங்க அல்லாஹ் அவர்களுக்கு நம்பிமார்கள் பொறுமையோடு இருந்த கதைகளை ஏன் கூறியிருக்கிறான் என்றால் அவர்களுக்கு பொறுமையை இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளோனும் என்றதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் நபிமார்களுக்கு அல்லா கொடுத்த சோதனைகளை அல்லாஹ் குரானின் மூலமாக சல்லல்லாம் அவங்களுக்கு படிச்சு கொடுத்திருக்கிறான் என்லமாக எழுதுறான் எனவே அவர்களுடைய உண்மை நாம் எனவே முன்னால வாழ்ந்தோடு அவைகளை படித்துல பொறுமையோடு தெளிவான சகோதரிகளை பிரியார்களே அல்லாம விஷயத்துல ஓதயுத்தத்துல அவர்களை சின்ன பின்னார்கள் துண்டு குண்டாக அவருடைய முழு உறுப்புகளை வெற்றார்கள் அபு சுபான் கூட அந்த அவரு கூட அந்த சடலத்தை பார்த்து சொல்லிட்டு போனா நான் இந்த அளவுக்கு ஹம்சாவுடைய உடலை பின்னப்படுத்தணும் என்று சொல்லல இந்த அளவுக்கு இவரை கேவலப்படுத்தும் என்று நான் சொல்லல யாரோ செஞ்சிட்டாங்க இதை கட உத்தரவினால நடந்தது அல்ல எனவே அந்த அளவுக்கு அவர்களால கூட பார்த்து சகிக்க முடியாத அளவுக்கு அதற்கு உடல் சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருச்சு அடையாளம் தானியலாம இருந்துச்சு இதை கண்டதோடே சல்லாஹா என்ன செஞ்சாலும் தெரியுமா ஒரு ஒரு சத்தியம் செஞ்சானா இதுக்கு பின்னாலுக்காக வேண்டி நான் எழுவது பேரை கொள்ளுவேன் எழுபது பேரிலிருந்து பழி வாங்குவேன் என்று உறுதி கொண்டதோடு அல்லாஹல் குரானதி ஆயத்தான் உபதேசம் நீங்கள் தண்டிக்கிறதா இருந்தால் பழி வாங்கிறதா இருந்தால் ஒராளுக்கு ஒரு ஆளு தான் பழி வாங்கியும் எழுவது பேர் பழி வாங்க உங்களாலே முடியாது அவங்களால முடியாது நீங்க பொறுமையோடு இது அதை நல்லது இதை விட என்ன சொல்லுங்க சகோதரிகளே பச்சை அநியாயங்கள் ஆகப்பெரிய உள்ள உடலால் தாங்கி கொள்ள முடியாத பலத்தூடிய கட்டத்திலே அல்லது பொறுமையோடு இருக்கதான் அல் குரான் சொல்லி இளவமான சகோதரர்களே நாம் குரானுடைய உண்மத்து பின்பற்றி வாழக்கூடிய உண்மத் நாம் யாருக்கும் பயன்பட வேண்டிய அவசியம் கிடையாது பயத்தினால நாம் பொறுமையோடு இருப்பதல்ல அல் குரானுடைய வாக்கினால பொறுமையோடு இருக்கிறோம் அல்லாவுடைய கட்டளையினால பொறுமையோடு இருக்கிறோம் என்றால் உறுதி எடுப்போம் என்றால் அவனுடைய உதவி கட்டாயமாக வந்து சேரும் கண்ணியமான சகோதரர்களை தீர்வை கொண்டு வந்தே ஆகுவான் ஒரு தீர்வை அல்லா உருவாக்குவான் தீர்வை உருவாக்குறவன் அவன் மட்டும்தான் எங்களை எங்களை எவ்வளவு சக்திகள் சேர்ந்தாலும் ஒரு தீர்வை உருவாக்க முடியாது ஒரு முடிவை உருவாக்க முடியாது அவன் ஒரு தீர்வை தர வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே அவனோட தீர்வை எதிர்பார்த்து நாம் ஒவ்வொரு அடிக்கடி நியாபகம் கொடுக்கல் வாங்கல்களை விவாதத்துக்களை திருச்சுக்கோங்க குடும்ப வாழ்க்கையை தடை செஞ்சுக்கோங்க பேசுற வார்த்தைகளை வாழ்க்க வாக்குகளை பேணிக்கோங்க நல்ல காரியங்கள் ஈடுபடுங்க கண்ணியமான சகோதரர்களே மக்களுக்கு நல்லது ஏவுங்க தீமையிலே மக்களை அல்ல அந்த சகாபாக்களுக்கு அந்த பெரியார்களுக்கு அல்ல இந்த உலகத்தை வசப்படுத்தி கொடுத்தி அல்ல இந்த உலகத்தை வசப்படுத்தி தருவான் எனவே எந்த விடயங்களை பேசினமோ கேட்டமோ மூத்த வரைக்கும் கலாசோடாமல் செய்ய எல்லாம் வல்ல அல்ல நம் அனைவருக்கு தோப்பை சேவானுடைய குத்தங்கள் குறைகளை அல்பதானுடைய அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய பாக்கேசை சீபாக்கிடையா முஸ்லிங்களுடைய ஒத்துமையை பாதுகாக்கிற பலத்தையும் சக்தியும் உருவாக்கிறியா அதனால யாழ் அவங்களோட உதவியை அவசரமா நம் அனைவருக்கு நஷ்டமா கிடையா நமக்கு வந்திருக்கக்கூடிய எதிர்மகளுக்கு தீர்மானத்தை ஒன்றப்படுத்த அவசரமா நஷ்டமா கிடையா முஸ்லிங்களுக்கு இந்த நாட்டுல தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சுீச்சமான நிலைமையை நீ உருவாக்கி தந்திரியா